உழுவில் உழுவிலொடுக்க பாயிர விருத்தி சிறப்பு பாயிரம் நேரிசை வெண்பா திருச்சிற்றம்பலா வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளல் மலர்த்தால் தலைமேல் வைத்து உரைத்தான் உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரலாம் உண்ண ஒழுவிலொடுக்க நூல் ஓர்ந்து இச்செய்குள் கருதிற்று யாதோயெனில் நூன் இந்நூண்முகத்து ஆசிரியர் பெயர் முதலியவற்றை குறித்து நிற்றலின் சிறப்பு பாயிர ஒழுக்கம் உணர்தல் கருதிற்று என்க வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளல் மலர்த்தால் தலைமேல் வைத்து என்பது வள்ளலாரென்னும் திருப்பெயருடையவர் ஞானாச்சாரிய நிருபராகி சமயவாதிகள் தருக்கச் செருக்குகள் பிற்பட்டொழிய பேரொருள் வெற்றிக் கொண்டு சீகாழி என்னும் திருநகர்கண்ணே மெய்நெறி விளங்க வீற்றிருந்தருளிய திருஞானசம்பந்த பிள்ளையாரது வள்ளல் தன்மையுடைய மலர் போலும் திருவடிகளை தமது நன்முடிக்கன் ஓர் பொன்முடியாக அணிந்து ஓர்ந்து உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரெல்லாம் உண்ண ஒழுவிலொடுக்க நூல் உரைத்தான் என்பது அத்திருவடிகளின் அருத்துணையால் தத்துவங்கள் அனைத்தும் சடமென்று ஓர்ந்து உணர்ந்து அவற்றை கடந்து தற்காட்சியோடு திருவருட்காட்சியும் செய்து அங்கணம் வாதனையால் அசைந்து எழும் போதம் தோற்றாது அதனை அத்திருவருள் ஒளியில் அடக்கி ஆண்டு மேன்மேலும் எழானின்ற சிவானந்த தேனை தாம் அனுபவம் செய்தவாறு அதன் அன்புள்ள பக்குவரும் செய்தற்பொருட்டு அச்சிவானந்தானுபவ அந்தரங்கமெல்லாம் வெளிப்பட்டு விளங்க ஒழுவிலொடுக்கம் என்று ஓர் உபதேச முறையை உரைத்தருளினார் என்றவாறு வள்ளல் என்னும் பெயர் ஆசிரியர்க்கு தாம் முன்னிருந்த கிரியாச்சாரிய நிலைக்கன் அவ்வாசாரியமரவின் வழித்தாய் வந்த காரண அபிடேக சிறப்பு பெயர் என்க பின்னர் ஞானாச்சாரிய நிலைக்கன் தமது அருள்ஞான நோக்கால் இயைந்த கண்ணுடைய என்னும் காரண விசேடன மேற்கொண்டு நின்ற இவ்வள்ளல் என்னும் பெயர் ஈண்டு அவ்விசேடனம் இசையச்ச நிலையில் நிற்ப நின்றது எனினும் அமையுமென்க இஃது வினைப்பண்பு முதலிய அடுத்த தொகைநிலை சொற்றொடர் ஆகாது தொகாநிலையாய் தனித்தொடர் பயநிலை அண்மை பொருளுணர்ச்சியின்றி இடையிட்டு நிற்க தான் செய்யுள் முதற்கன் தனித்திருந்தமையின் ஆற்றலின்றாலோ எனில் அற்றன்று கொடைமடங் குறித்த குணங்காரணமாக வந்த இவ்வள்ளல் என்னும் பெயர் தன் உறுப்புகளுள் கொடை குணம் புகழ் அழகு வளம் என்னும் நால்வகை குறித்த பல்பொருட்பகுதியாய வன்மை என்னும் முதலுறுப்பான் ஆசிரியர்க்கு உளவாய அக்கொடை முதலிய அருட்குணங்களை குறிப்பிற் புலப்பட விரித்தலின் பொருளாற்றல் உண்டென்க அல்லதுவும் இப்பெயர் உயர்பொருட்கிடனாய் உடநிலை கூட்டாய் ஒரு நெறி அசைத்தாய் தழுவி பல்வகை குறிப்பிற்படந்து முற்றியய்வு வண்ண பெருஞ்சொல்லாக நிற்றலின் சொல்லாற்றலும் உண்டென்க ஆயின் இவ்வாசிரியர் பெயர் இச்செய்யுளின் இடைக்கடைகளில் ஒன்றின் நிறுத்தாது முதலடி முதர்ச்சீர் எதுகைத் தொடைக்கண் நிறுத்தத்திற்குறித்தது யாதோ எனில் ஒன்றிரண்டென கொண்டூரும் மறை ஆகம நன்றிரு முடிவின் நடுநிலை நடாப்புலம்பெரு தத்துவ நியதியிற்போந்து உன்மலந்தெரும் அறிஞர் வாழ்த்தி பரவும் ஆசிரியர் சன்மார்க்கம் முதலிய மார்க்கம் நான்கனுள் தலைமையில் தலைமையாய உத்தம சன்மார்க்கத்தினர் என்பது குறித்ததென்க இங்கனம் உத்தம சண்மார்க்கத்தினர் என்பதை ஆசிரியர் கூறிய இதுவென்றதெல்லாம் பொய்யென்றான் என்னும் திருவெண்பாவார் காண்க இத்தின்னும் விரிக்கில் பெருகும் குருராயன் என்பது திருஞானசம்பந்த பிள்ளையார்க்கு சிறப்பிற்சப்பாய காரணப்பெயராய் நின்று ஓதி உணர்ந்து பன்னால் பல சாதனங்களில் முயன்று முயன்று ஆச்சாரியத்தன்மை ஒருவாறு அரிதிற்கிடைக்கப்பெற்றும் ஓரோர் காலங்களில் அவத்தை வயப்பட்டு மயங்கும் மற்றை ஆச்சாரியர் போலாது ஓதாமல் வேதாகமாதிகளை முற்றும் உணர்ந்து இறைபோதும் ஓர் சாதனங்களில் முயன்றது இன்றி ஞானாச்சாரிய அருள் இலக்கணங்கள் அனைத்தும் தாமே தம்பால் நிரம்பி நிற்ப அமர்ந்தனர் என்பதுவும்தி உணர்ந்த அவ் அவரவர் அறிவின் கண் அருளுருவாய் நின்று அறிவித்தும் ஆச்சாரிய உருவாய் வெளி நின்று அனுக்கிரகித்தும் நின்றனர் என்பதுவும் திருநோக்கஞ்செய்தல் முதலிய அருவகை தீக்கையாலும் அன்றி தமது திருவுருவை காண்டல் நினைத்தல் மாத்திரையே பக்குவர் அல்லாரும் பக்குவராய் பயன்பெற நின்ற திருவருட்பெருமையர் என்பதுவும் குறித்ததென்று உணர்க இங்கனம் ஓதாமல் வேதாகமாதி உணர்ந்தமை முதலியவற்றை ஆசிரியர் கூறிய தன்மையும் முன்னிலையும் என்னும் திரு வெண்பாவார் அல்லதுவும் குருராயன் என்பது வாதுவென்ற சம்பந்தன் என்பதற்கு மே வைத்த விதப்பு குறிப்பால் பிள்ளையார் இவ்வவதாரத்தின் மேனென்ற அவதாரத்தினும்